நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் முந்திரி பேஃபி செய்ய தேவையான பொருட்கள் முந்திரி ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் நெய் அரை கப் இலக்காய் தூள் கால் ஸ்பூன் சுக்குத்தூள் கால் ஸ்பூன் செய்முறை நம்ம ஃபர்ஸ்ட் முந்திரியை வந்து ஒரு ட்ரைன் பேன்ல போட்டு நல்ல வறுத்த எடுத்துடலாம் ஆறினதும் அது மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்துல வெள்ள பவுடர் வெட்டிட்டு உங்குற அளவு தண்ணி ஊத்தி அதை கொதிக்க விடுவோம் அது கொஞ்சம் கொதிச்சதும் டஸ்ட் எல்லாம் அடியில் நின்றுடும் அதை வந்து வடிகட்டி ஒரு வானல்ல அந்த வெள்ளை கரைசல எடுத்துப்போம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் அந்த வானல் எடுத்து ஸ்டவ் மேல வச்சு வெள்ளத்தை பாகு காசிப்போம் அந்த பாகு எப்படி இருக்கணும்னா முத்து போல இருக்கணும் ஒரு டிராப் எடுத்து ஒரு பிளேட்ல ஓட்டோன்னா அது முத்து மாதிரி இருக்கணும் கரையக்கூடாது அது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அந்த பதம் இந்த பதத்துல வந்து நம்ம என்ன பண்ணும் இந்த முந்திரி பவுடர் எடுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா நல்லா க மிக்ஸ் பண்ணும் நெய் ஊற்றிடலாம் நெய் ஊற்றிட்டு ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டே இருக்கணும் கலந்த ஒரு கெட்டி பாதம் வரும் அல்வா மாதிரி ஒட்டாம இருக்கும் பாத்திரத்தில் ஒட்டாது அதாவது நுர பொ மாதிரி ஒரு கண்கண்ணா வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவிடுவோம் நெய் தடவிட்டு இந்த முந்திரி அல்வா பதத்துக்கு எடுத்துருக்கோல்ல அதை எடுத்து அந்த பிளேட்ல கொட்டி செட் பண்ணிக்கலாம் நம்ம ஏதாவது மேல கார்னிஷ் பண்ணோம்னு நினச்சா முந்திரி பாதாம் பூசா ஏதாவது மேல கார்னிஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட அப்படியே இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்தேன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி முந்திரி பஃபி தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்